வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இப்ப நாம வாழ்ந்துட்டு காலம் நவீனமயமா இருக்கக்கூடிய காலம் தொழில்நுட்பம் மாறிடுச்சு நம்மளுடைய வேலைகள் மாறிடுச்சு வாழ்க்கை முறை மாறிடுச்சு சொல்ல நாம பேசக்கூடிய மொழி கூட மாறிடுச்சு கடந்த பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய தமிழ் இன்னைக்கு இல்ல ஏதோ நவீன மொழி அப்படின்னு சொல்லி பேசுறோம் என்ன சொல்ல போனா இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு கூட பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த திரைப்பட பாடல்கள் பிடிக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் சொல்லிய மொழி பிறருக்கு கேட்கும் பொழுது கூசாமல் இருக்கும் அப்படிப்பட்ட மொழியை பயன்படுத்தினாங்க ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல நமக்கு பிடிக்கும் அப்படின்னா எப்படி வேண்டுமானாலும் மொழியை பயன்படுத்திட்டு இருக்கோம் தவறுதலாக எழுதுவதுதான் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம் மொழி மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது மார்கழி ஒன்னாம் தேதி ரொம்ப ரம்யமான மாத தோக்கம் ஆனா இன்று முதல் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு திருப்பாவை திருவம்பாவை தான் எல்லா ஆலயங்கள்லயும் உழிக்கும் அது எப்ப எழுதுனதுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா எப்பவும் எழுதப்பட்ட திருப்பாவையும் திருவம்பாவையும் நாம இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்கோம் ஏன் இவ்வளவு எழுத்தார்கள் இருக்கும் இவ்வளவு ஆளுமகள் இருக்கும் நாம எழுதலாம் இல்லையா எழுத முடியாது அவர்கள் பேசிய மொழி முயற்சிக்கலாம் எழுத முயற்சிக்கல ராமலிங்க அடிகளார் எழுதிய புத்தகத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் படிக்கலாம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அருளிய பகவத்கீதையை இந்து தன்னுடைய மறை நூலாக வைத்திருக்கிறது கிறிஸ்துவர்கள் தங்களுடைய மத நூலாக வச்சிருக்காங்க அதே போல இஸ்லாமியர்கள் திருக்குறான தாண்டி விட முடியாது இந்த புத்தகங்களுடைய முன்னுரிமையை பறித்துக் கொள்ள முடியாது அதற்கு காரணம் என்ன அவர்கள் எழுதிய எழுத்து மொழி எழுத்து நடை ஆக நாம் பேசக்கூடிய பேச்சு நாம் சொல்லக்கூடிய சொல் நிறைவாக இருக்க வேண்டும் அவ்வாறு நிறைவாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாக்கு வேத வாக்காக ஒரு மறை நூலாக பிற்காலங்களில் போற்றப்படும் திருவள்ளுவர் சொல்றார் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் மீண்டும் குரல் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இந்த நாள் இனிய நாளாக அமியட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி